நாட்டினை வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் அரிசி நாலு கப் பாசிப்பருப்பு ஒரு கப் பொட்டுக்கடலை ரெண்டு ஸ்பூன் எள்ளு ரெண்டு ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப பெருங்காய்த்தூள் ஸ்பூன் வெண்ணெய் போன்ற ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு செய்முறை நம்ம முதல்ல பாசிப்பருப்பை டிரை பேன்ல லைட்டா வருத்துருவோம் வறுத்துட்டு பாசிப்பருப்பு அரிசி போட்டுக்கடலை எல்லாம் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு அந்த அதை நல்லா ஜலிச்சு ஒரு பவுலில் கொட்டி கலந்துருவோம் வச்சுருவோம் வச்சிட்டு அதுக்கு ரூப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கையாலேயே பசஞ்சி விடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் பெருங்காயத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணிட்டு எள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த மாவில் எள்ளெல்லாம் கலந்துட்டு வெண்ணெய் போட்டு நல்லா கையிலயே நல்லா மீன் நசைச்சி விடணும் நல்லா விசஞ்சி விடணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்ச மாவு ஊத்தி அதை முறுக்கு மாவு பதத்துக்கு பெஞ்சிட்டு அதை எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த முள்ளு முறுக்கு பெரிய குழல் இருக்குல்லையா அதை எடுத்து நமக்கு என்ன இது வேணுமோ அதை எடுத்துட்டு உள்ள நல்லா எண்ணெய் எல்லாம் தடவிட்டு ஸ்டவ் பற்ற வச்சுவோம் ஸ்டவ் பற்ற வச்சிட்டு வானல் வச்சலாம் வானல் எண்ணெய் ஊத்திடுவோம் எண்ணெய் காய்ட்டும் அதுக்குள்ள இந்த குழல்ல இந்த மாவு போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் அந்த மாவு எண்ணெயில பிழைஞ்சு விட்டுட்டு அது கொஞ்சம் அந்த சத்தம் எல்லாம் அடங்கின உடனே உன்ன ஒரு திருப்பி திருப்பி போட்டு எடுத்தோன்னா சூப்பா போன டேஸ்டி அண்ட் முள்ளு தேன் குழல் தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்